வந்திருக்கின்ற பெருமக்கள் அத்தனை பேருக்கும் நம்முடைய ரத்னகிரியை சார்ந்தவர்கள் வேலூரை சார்ந்தவர்கள் ஆற்காட்டை சார்ந்திருக்க பெருமக்கள் பலர் வந்திருக்கிறார்கள் அத்தனை பேருக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடைய வணக்கத்தின் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இன்று திருமண படலம் என்பது பற்றிய செய்தியை நாம் இங்கே நினைவுகொள்கிறோம் இது மிகச்சிறந்த பகுதி காரணம் பெருமானுக்கும் பெருமாட்டிக்கும் திருமணம் நிகழ்ந்த நிகழ்ச்சியை இங்கே சொல்கிறோம் திருமணம் இருந்தால் ஏற்கனவே இவரே ஒரு புதிய மணமகனாய் அந்த அன்னை ஒரு புதிய மணமகளாய் இல்லை ஏற்கனவே இருந்தவர்கள்தான் இப்பொழுது மீண்டும் அந்த உயிர்களை ஆட்கொள்கின்ற தரத்திற்காக இவ்வாறு ஆகிறார் நம்முடைய கந்த புராணத்திலே ஒரு அருமையான ஒரு தொடர் உண்டு முருகப்பெருமான் யார் என்று ஒரு வினாவுக்கு சொல்லுகின்ற பொழுது முருகப்பெருமானே முருகப்பெருமான் தான் என்று கட்டியப்பர் சொன்னார் ஈசனே அவன் ஆடலால் மதலையாயின்கான் என்று ஒரு அருமையான பொருள் அவன் ஆனால் அவன் எத்தனையோ அற்புதமான விளையாடல்களை உயிர்கள் பொருள் எடுத்துகிறான் அதில் ஒன்று அவன் இந்த மாதிரி மதலையும் ஆனது முழுகனும் ஆனது என்று சொன்னால் மதலையாயின்கான் என்பது அருமையான பொருள் அதுபோல அவள் எதுமே பிரியாதி உமையை விட்டு உமையை விட்டு பெருமானோ பெருமானை விட்டு உமையோ பெரியாதவர்கள் உமையொரு பாகன் என்று பெயர் அப்படிப்பட்டவர்கள் உயிர்களை ஆட்கொள்ளுகின்றனையோ விதமான விளையாட்டு வகையிலே இந்த ஒரு விளையாட்டு இன்று மணமகனாய் மணமகளாய் இருந்து திருமணம் செய்கிறார் அவ்வளவுதான் அந்த அளவிலே இது ஒரு அருமையான பகுதியை நமக்கு சொல்லுகிறார் சென்ற முறை நாம் பார்த்தது தராதகையாருடைய திருவதாரம் என்பது பார்ப்போம் திருவதாரம் என்று சொல்கின்ற பொழுது மலையத்தவசனுடைய மகளாக தோண்டி அப்படி தோன்றிய பெருமாட்டி ஒரு வயது எல் வளர்ந்த பிறகு அந்த தந்தையார் பெண்ணின் மீது அந்த அரசினை அரச ஏற்றி தான் மின் அடைந்தான் எனவே அந்த அரச பாரத்தை ஏற்று மிக அரசாட்சி நிகழ்த்துகிறார் என்று போன முறை பார்த்தோம் இப்படி அரசாட்சி நிகழ்த்துகிற அந்த அன்னை மேலும் செய்த செயல் என்ன என்பதை நாம் பார்க்கலாம் இந்த திருமணப் பட்டத்தில் இரு செய்திகளாக நாம் பிரித்து காணலாம் ஒரு செய்தி முற்பகுதி செய்தி இப்படி அரசு ஏற்ற அந்த அன்னையார் எல்லா திசைகளும் சென்று திக்கு விஜயம் செய்கிறார்கள் எல்லா திசைகளும் வெல்லுவதற்காக எனவே இந்த திருமண முதல் பகுதி திக்கு விஜயம் என்பது இரண்டாவது பகுதி திருமணம் என்பது ஆகவே இரு நாம் பிரித்து இந்த பகுதியை என்ன வேண்டும் இதை பற்றி நம்முடைய பரிஞ்சு என்று சொல்கின்ற அமைப்பு நூற்று தொண்ணூத்தி அது எழுபத்தி இரில் அந்த இரநூறு கூடாதா அல்லது பின்னே இருக்கூடாதா என்று சொன்னால் அது அப்புறம் ஒன்னு ஆனாலும் அது இருநூற்று தொண்ணூத்தொன்பதுன்னா நூற்றி தொண்ணூத்தொன்பதுன்னு சொல்லக்கூடாது ஏன்னா அது பொதுவாக தமிழர்கள் வந்து நிறைவாகவே சொல்லி பழக்கம் எதையும் அல்லவா விடைபெறுகின்ற பொழுது கூட பாருங்கள் வந்து நான் போறேன்னு சொல்றது பழக்கம் இல்லை போய் வருகிறேன் தான் சொல்றது ஆனால் உண்மையாக போயிட்டு தான் இருக்கிறாங்க இருந்தாலும் வருகிறேன் என்று சொல்வது பழக்கம் ஏன்னா போகிறேன் என்று சொல்வது கூடாது என்று அதுபோல இங்கே அந்த நூற்று தொண்ணூத்தொன்பதுன்னு சொல்கிற பழக்கம் இல்லை ஒன்று குறையுறு என்று சொல்லும்பது எழுத்து கணக்கு பண்ணி எல்லாம் சொல்லிவிட்டு அது வந்து ஒன்றொடி முன்னூற்று எழுவான் என்ப ஒன்று நிறைவு நிறைவா சொன்ன அது போல நாம் இந்த திருமணம் சரி இப்படி இந்த இரண்டு கூடாக நீங்கள் திருமணப்படத்தை சொல்லுகிறீர்களே ஒன்று திக்கு விஜயம் செய்தது இன்னொன்று அவர் அந்த பெருமாட்டிக்கு திருமணமானது இந்த இரண்டும் சொன்னால் நீங்கள் பதனத்தினுடைய தலைப்பு எப்படி இருக்கும்னு கேட்டால் திக்கு விஜயமும் திருமணமும் என்று சொல்லியிருக்கலாமே சரிங்களா திக்கு விஜயமும் திருமணப்படலமும் திக்கு விஜயமும் திருமணமும் என்று சொல்லியிருக்கலாமே அதை விடுத்து திருமணப்படலும்னு ஏன் சொன்னார் பையங்களாக இருந்தால் கேட்பாங்களவா பக்திமான்கள் கேட்க மாட்டாங்க அப்படியானால் இது இருகூறானால் திக்கு விஜயம் திருமணம் என்று சொல்லிருக்கலாமே வெறும் திருமணப்படும் என்று சொல்லியிருக்கார் அப்படி கேட்டால் அதுக்கு என்ன விடை என்று சொன்னால் இரண்டு விடை ஒன்று இந்த நூற்று தொண்ணூத்தி திக்கு விஜயத்தைப் பெற்று சொல்லுகின்ற பாடல் எண்ணிக்கை நாற்பத்தேழு தான் நாற்பத்தி தான் எஞ்சிய பாடல்கள் எல்லாம் திருமணம் பெற்று சொல்லுகிறது மிகுதி திருமணத்தை பற்றி பேசுவதனால திருமணப்படலாம் என்று சொன்னது அது ஒரு காரணம் சரியா படல என்று சொன்னால் இன்னொரு அருமையான காரணம் இந்த காரணம் தான் ரொம்ப ஆழமான காரணம் மேலான காரணம் பாட்டி எண்ணிக்கை நாற்பத்தி இருக்கு சார் திக்கு விஜயம் ஆனால் எஞ்சிய பாடலாம் வந்து திருமணத்தை பெற்றிருக்கேனவே திருமண பாடல் என்று சொன்னார் மிகுதி அதன் மேலது அதலாக வாறு கூறினார் என்று மேம்போம் சொன்னான் என்னுடைய ஆழமாக நாம் எண்ணினால் இந்த திக்கு விஜயமே திருமணத்தை தோற்றுவித்தது எல்லாரும் போருக்குத்தான் போவாங்க அம்மா போருக்கு போய் கணவனையும் தேடிட்டு வந்துட்டான் கணவனையும் தேடிட்டு வந்துட்டான் அப்போது அம்மா போருக்கு போன வெற்றியை விட தான் கணவனை தேடிக்கொண்டு வந்த வெற்றி மிகப்பெரியது ஏன்னு கேட்டால் தன் அரசே வைத்து நான் இதுவரையில் இந்த அம்மா பெண்ணரசாக இருந்தது இனி பாண்டி நாட்டிற்கு சொக்கநாதனிய அரசனாக வருக போயிடும் எனவே பாண்டி நாட்டுக்கு ஒரு புது பேரரசர் தனக்கு ஒரு மனவாளம் இந்த இரண்டையும் தேடிக் கொண்டார் எதனாலே திக்கு விஜயத்தினால தேடிக்கொண்டார் ஆகிய காரணம் திக்கு விஜயமாக இருந்தாலும் அதனுடைய விளைவு என்னன்னு கேட்டால் திருமணமும் புது அரசும் என்பதற்கு அதனால்தான் பரஞ்சோதி முனிவர் திருமணம் படுறோம் என்று கூறினார் நாம் எண்ணி மிகழலாம் அப்படியெல்லாம் அமைப்பை பார்ப்போம் இப்பொழுது நம் அன்னையார் என்று கேட்டால் சரியாக பதினைந்து ஆண்டும் 10 திங்களும் ஆண்டும் பத்து திங்களும் என்று வைத்துக் ஏனென்றால் பழைய காலத்தில் திருமண வயது என்ன இலக்கணம் வரையற பண்ணதுன்னு கேட்டா பெண்களுக்கு பதினோரு வயதும் பத்து மாதமும் ஆண்களுக்கு பதினைந்து வயதும் பத்து மாதமும் இந்த பதினொன்று பதினொன்னும் பத்துமா இருக்கிறது பன்னெண்டுக்குள்ள திருமணம் ஆயிடும் இந்த பதினஞ்சு பத்தா இருக்கிறது பதினாறுக்குள்ள எனவே பதினாறும் பன்னிரெண்டும் என்பதான அமைப்பு படிக்கிற வயசு டென்த் படிக்கிற வயசு தான் இதுல திருமணம் என்று சொல்லுவது ஆனால் இப்படி ஒரு மரபு இருந்தது என்ன கேட்டீங்கன்னா ஆனால் இதுக்கு மேல் நீங்கள் வயசு கேட்கக்கூடாது அவர்களுக்கு இதற்கு மேல் நீங்கள் வயசு கேட்கக்கூடாது ஏன்னு கேட்டீங்கன்னா அது இலக்கியத்தில் ஒரு புரிந்துரையா சொல்லப்படுவது இந்த பெண்ணுக்கும் பன்னெண்டு ஆகும் இனிமேல் என்றும் அருமையாக எடுத்து சிலப்பதி ஆரம் கோவலுக்கு என்ன வயது ஆண்டு ஆகவையான் வயதுக்கு உட்பட்டவன் சீக்கிரம் டு பதினஞ்சும் பத்தும் கண்ணைக்கு என்ன வயது ஈராறு ஆண்டு ஆகவே யார் ஈராறு பன்னெண்டு பன்னெண்டுக்கு உட்பட்டது எனவே பதினொன்னு பத்து இப்படி திருமண வயது என்பது அப்படி இருக்கு இப்போ ஓடுகிற வண்டியெல்லாம் என்ன பண்ணுறது கேட்டால் ஆட்டோவெல்லாம் பெண்ணிற்கு திருமணம் வயது இருபத்தி ஒன்றுன்னு போட்டு ஏன்னு கேட்டால் இதெல்லாம் அந்த காலத்தில்ப்பா மக்கள் பேரை இல்லாத காலத்துல பக்கட்பேர்வு குவிந்து கிடக்குற காலத்தில் பெண்ணின் திருமண வயது இருபத்தி ஒன்றுன்னு இப்போ எல்லா ஆட்டோவிலையும் போட்டுக்கணும் இவங்க வரையிற சரி போட்டோம் இப்ப பழைய கால அம்மாவுக்கு என்ன வயது பத்தும் இந்த பதினோரு ஆண்டு பத்து வயது ஆயிக்கொண்டு அந்த நாள் அருமையான ஆட்சி செலுத்தி வருகிறாள் அந்த அன்னை ஒரு நாள் அந்த அம்மா மனைவி பாக்கிறாங்க இது தாய் பார்க்கறாங்க தாய் பார்த்துட்டு தாய்க்கு என்னமே நீ என்ன கவலைன்னு கேட்டா பெண்ணுக்கு வயது வந்ததுன்னா திருமணம் செய்து கொடுக்கணுங்கிற கவலை ஆடை விட பெண்ணுக்கு தான் அதிகமாக இன்னைக்கு உண்டு இவங்க முடிய போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க என்னங்க ஊரில் எல்லாம் கல்யாணம் இருக்குது நம்ம பாப்பாவுக்கு ஒன்று நீங்கள் பார்க்குறேன் நீங்கள் பார்த்து உங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன் ஆமா செய்யணும் ஆன உண்டைய திருவள் சீக்கிரம் திருவுள் இருக்கட்டும் நாம முயற்சி பண்ணுமில்லை என்ற ஒரு தூண்டம் யார் செய்வா பெண்கள் தான் செய்வான் ஆனால் இங்கே மலை தூசணி இல்லை பாவம் அதனால் அந்த பொறுப்பு முழுவதும் ஏற்றுக் கொடுக்குற காஞ்சனமாலை யார்கிட்ட சொல்லுவா கணவன் தான் சொல்லுவதற்கு இல்லை அந்த பெண்கிட்டே சொன்ன யாரு தராதகிட்டே சொல்கிறார் என்ன சொல்கிறாள் வயது இந்த அளவு ஆகிவிட்டது அவனுக்கு ரெண்டு அழுக ரெண்டு விதத்தில் வந்துட்டது ஒரு விதத்தில் அழகு என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் செய்ய வேண்டிய திருமணம் அவர் இல்லை மலையத்து சொன்னீங்கன்னா சரி இந்த பெண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு குடியும் கொடுத்தணுமா பார்த்தா நம்ம காலம் போனாலும் பரவாயில்ல பெண்ணும் பொண்ண நல்லா இருந்தால் போதும் அப்படித்தானே அது தாய்க்கு உள்ளே வரும் அல்லவா என்று பார்க்கும் போது இந்த பெண்ணை ஒரு மனக்கோலத்தில் பார்த்து கண்டுகளிக்கணுங்கிற ஒரு எண்ணம் ஆகவே இரண்டு விதம் இந்த பொறுப்பை எடுத்து செய்வதற்கு நம்முடைய கணவர் இல்லையே என்ற ஒரு இயக்கம் சரி இந்த பொறுப்பை எடுத்து செய்தாலும் எப்படி அந்த திருமணம் நடந்து கண்ணால் பார்க்க வேண்டுமே என்பது அதனால் துணிதரு கண்ணீரலாகி கண்ணை தண்ணீர் விட்டுக்கொண்டே எம்மா உனக்கு வயது வந்தது திருமணத்துக்கு வெளியேற்ப அந்த பெண் என்னன்னு கேட்டா ரொம்ப அருமையா தராக யார் ரொம்ப அரசியல ஈடுபட்டு தன்னுடைய பாண்டி பேரணத்தை மிகச் செம்மையாக கொண்டு வரணுங்கிறது நோக்கம் இருக்குது அதனால என்ன சொல்லிச்சு அம்மா அம்மா சொன்னதுக்கு பதில் அன்னை நீ நினைந்த வண்ணம் ஆம்பொழுது ஆகும் ஒரே வார்த்தை எதுவுமா எந்த காரியமும் ஆகிற காலத்தில் ஆகும்மா அதுக்கு நம்ம கவலைப்பட்டு என்னமா பண்ண போறோம் என்று சொல்றாங்க ஒரே வார்த்தை ஆம்பொழுது ஆகும் நேர்களை தம்பரெடுத்து அழைக்கிறோம் ஆவதும் ஆகும் அழிவதும் அழிவதும் அல்லவா போகும்பொழுது எவையும் போகும் இதற்கு யார் கவலைப்படுவார் ஆகுவது ஆகும் காலத்து அழிவதும் அடிந்து சிந்தி போகுவது அயிலே நின்று போதல் செய்யும் சேகர உணந்தோடு யாருளர் வருந்தல் செய்யாது ஏகுதி எம்மை நோக்கி இறங்கலை என்றும் உள்ளாய் யார் சொன்னது கும்பகரணம் சொல்றான் விபீஷனு வந்து காலில் விழுந்த அண்ணா தெரியன்னா செய்யறது தப்பு நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன் கேட்கல அதனால தான் நான் அங்கே போனேன்னா நீ நடு அண்ணன் நீ ரொம்ப அறம் உணர்ந்தவன் நீ வந்து அரசாட்சிக்கு வரணும் பெரிய அண்ணன் செய்கிறது தப்புன்னு அதுக்காக நீயும் உடந்தையாக இருக்கலாமா நீ வா என்று சொல்கிறான் இப்போ என்ன வரமாட்டேன்றான் பரமாற்றின்னு சொன்ன போது கடைசியாக அது வாக்குவாதமெலாம் ரொம்ப நீளம் இருக்கிறது அவையெல்லாம் வெள்ளித்தறையில் காணுங்க இப்போ சொல்ல முடியல வெள்ளித்தறிய நீண்ட வெள்ளித்தறையில் கம்பராமாயணத்தை பார்க்கணும் விட்டுரும் விட்டுட்டு நிறைவாக என்னென்னு கேட்டால் விபீஷனுக்கு அந்த இடத்த விட்டு போக முடியல பெரியண்ணன் தான் சொல்லி கேட்கல நடன்னன்னா அதை சொல்லி கேட்கக்கூடாதா நல்ல அறமெல்லாம் உணர்ந்தவன் ஆனாலும் வரலேன்னு சொல்கிறாங்களே என்று சொல்லிட்டு கண்ண தண்ணி அப்படியே தாரதாரையாக வருது கும்பாரணனுக்கு அது மாதிரி வந்துட்டு தன் தம்பி தானே என்ன இருந்தாலும் அப்படியே இவனுக்கும் தண்ணி வருது அவனுக்கும் தண்ணி வருது கண்ணல அப்படி ஒருபோது சொல்றான் கும்பாரணன் ஏன் தம்பி வருத்தப்படுற ஆகுவது ஆகும் காலத்து அழிவதும் அழிந்து சிந்தி போகுவது அயலே நின்று போற்றினும் போதல் செய்யும் உனக்கு தெரியாதாப்பா நீ எங்கள் அண்ணனை விட என்னை விட நீ எல்லாம் படித்தவனாச்சேப்பா படித்ததெல்லாம் நினைவு கொண்டு வந்து நீடி நடப்போ நடப்பணாச்சேப்பா எது ஆகுமோ அது ஆகும் எது அடியுமோ அது அடியும் எது சிதறுமோ அது சிதறும் சேகர உணர்ந்தோ நின்னின் யாருல பெரியண்ண முட்டானுன்னு சொன்னால் நடனை நீ அறிங்கன்னு சொன்னான் சேகர உணந்தோ நின்னின் யாருளர் எனடா கண்ணு உன்னை விடவா நாங்கள்லாம் படித்தவங்க விஷயம் தெரிஞ்சவங்க நீதான்ப்பா சேகர உணர்ந்தோ நின்னின் யாருடன் வருந்தல் செய்யாது ஏகுதி ரொம்ப அழுவாதப்பா எனக்கு அழுக வருது நீ போயிட்டு வாடா கண்ணு வருந்தல் செய்யாத ஏகலை என்றும் உள்ளாய் என்று சொன்னான் அது அண்ணனுடைய கும்பகனுடைய கடைசி வார்த்தை நீ என்னைக்கு இருக்கிறவங்கப்பா நாங்கள்லாம் போறத போறவங்கப்பா என்று சொல்லி சொல்லலாம் ஆகவே ஆகுவது ஆகும் காலத்தை அடிவதும் அடிந்து சிந்தி போவது அயிலே நின்று போற்றினும் போதல் செய்யும் என்றாரே கம்பேர் பெருமா அதுபோல இந்த அம்மா ஒரே ஒரு வார்த்தை ஏமா கல்யாணம் செய்யணும்னு சொன்னீங்க உண்மைதான் அது ஆகிற காலத்துக்கு ஆகும் அதுக்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் என்று சொல்லிட்டு ரொம்ப விரகாப்படுத்த வெளியில் வந்தா வந்தால் வந்ததெல்லாம் தன்னுடைய படைகள்லாம் நிற்கின்றன அம்மா என்ன சொல்றாங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்க நம்முடைய படைப்புறப்பண்டிய பாண்டிய நாட்டு பேரரசு இந்த மண்ணுலக மட்டுமண்டி விண்ணுலம் கைலியங்கறி வரைக்கும் அரசு எட்டணும் ஆணையிட்டால் என்ன முடியும் அம்மா ஆணை தடுக்க முடியுதா அப்பவும் இப்பவும் முடியல அதனால அம்மா ஆனை தடுக்க முடியுதா முடியல அதனால எடுத்து படை தொடு போர் அப்படின்னு சொல்லி வாங்க வாங்க தொடு போர் அப்படின்னு சொல்லிவிட்டான் சொன்னதுனால என்னன்னா ஒன்றே அது பாட்டு ஒவ்வொன்றா ஒவ்வொரு படைகளும் புறப்படுகின்றன இதுலாம் இதே பல பாடல்கள் வருகின்றன அவற்றையெல்லாம் சொன்னோம்னா இருநூறு பாட்டு முடியுமா முடியாது ரெண்டு ஒன்று மட்டும் முக்கியமாக இருப்பதை எண்ணி பார்த்து சொன்னேன் அப்படி எல்லா படைகளும் புறப்படுகின்றன புறப்படுகின்ற பொழுது குதிரை படை புறப்படுகின்றது என்று சொன்னார் இந்த குதிரைப்படை புறப்படுகின்ற பொழுது என்று சொன்ன போது ஒரு அருமையான பொருடவை நினைவுபடுத்துகிறார் அதை நாம் தாண்டி போக முடியாது செல்லும் மனமெனக்கதிய குதிரை இருக்கு நீங்க இந்த இப்போ வந்து குதிரை வண்டிக்கு மதிப்பெல்லாம் போச்சு ஏன்னா எல்லாம் ஆப்பவும் வந்துடுறதுனால குதிரை வண்டியில்தான் போச்சு இப்போ மாட்டு வண்டி போனது போயே போச்சு இப்போ குதிரை வண்டி இருப்படறாரு எங்கேயாவது அத்தி புத்த மாதிரி தான் இருக்குது ஏன்னா அதை தாண்டி நமக்கு வந்து இயந்திரமே இயக்கும்படியான ஆட்டோ வந்து விட்டது இனிமேல் எங்கள் குதிரை வண்டி இருப்பது அந்த குதிரை வண்டியில் என்றைக்கு பண்ணுங்க என்ன ஒரு சொந்தரோன்னு கேட்டால் குதிரையை செலுத்துவதற்கு பாருங்க அது அவ்வளோ லேசில் ஏதேன்னு மக்கள் பண்ணிச்சு பண்ணது பண்ணது தான் பின்னாலேயே போயிட்டு போகணும் நம்ம ஏறினாலும் பரவாயில்லப்பா நீ திரும்பி நல்லபடியாக போனால் இறங்கி நான் அடுத்ததில் போறேன்ட்டு போவான் அப்படி இருக்கணும் ஏன்னா அந்த மாதிரி நான் வயதான அப்படின்னு சில பேர் இன்னும் சில பேர் ஆமா எல்லாம் பிடி கிடி இதுவே போப்பா அவன் ஆச்சு அவன் ஆச்சு நாம ஏதோ ரெண்டு சாப்பாடு வழியில் படுத்துறோம் என்று இருக்கிற பெரியவங்களும் இருக்கிறாங்க ஆனா சில பெரியவர்கள் அதெல்லாம் சின்ன பயிர நம்மாட்டும் எதுவும் அப்படி சொல்றவங்களும் இருந்தாங்க அது மாதிரி இந்த குதிரையினுடைய அந்த கயிறு எப்படி இருக்கு கேட்டீங்கன்னா தன் கையில் இருக்கணும் நீங்க கொஞ்சம் ஏமாந்தா குதிரை கவர்த்திடும் குதிரைகளுடைய ஆண் கையில் வைத்துக் கொண்டு போயிடலாம் அந்த வீரர்கள் என்ன ஒரு தனி அழைச்சன நேர்களை நீர்த்தார் பெருமைக்கு அழைக்கின்றோம் திருக்குறள் நீர்த்தாருக்கு என்ன பெருமை நீத்தார் அவங்க ஒரு பெருமும் குடும்பத்தில்தான் பெரிய பெருமைங்கிறான் அவங்க நீத்தாருன்னு பெருமையினர் அவங்க தான் செய்யறாங்க ஒரு அஞ்சு குதிரையை வச்சு அடக்கிறவங்க அவங்க தான் யாரு நீத்தாரு தான் நீய நானும் குதிரை வழியில போறாள் நீத்தவர்கள் தன் வழியில குதிரையை போறவங்க உரன் என்னும் தோட்டியால் ஓரைந்தம் காப்பான் வரண் என்னும் வைப்பிற்கு ஓர் நித்து திருவள்ளுவர் அஞ்சு குதிரையை ஓட்டுறாங்கடா அவங்க என்ன கையில லகான் இருக்கிறார் தமிழ் சொல் அதுக்கு ஆங்கிலர்கள் சொன்ன வடசொல்ல சொல்லும் அப்பதான் விளங்கும் அவ்வளவு கேவலங்கள் திண்மையினால் காக்கும் விளங்காது வைராகியம் பாருங்க சார் வைராகியம் வைராக்கியம் அந்த வைராகியம் என்னன்னு கேட்டீங்கன்னா கண்களை எதிர்ப்பு போச்சு இப்படி சொல் காது வேலைதான் கேட்க போச்சு திருப்பெங்கில் மூக்கு இப்படி உரண் என்னும் தோட்டியால் அந்த வைராகியம் திண்மை என்று சொல்கின்ற அங்குசத்தினாலே ஓரைந்தும் காப்பான் இந்த ஐந்து பொறிகளாகிய யானைகளையும் காத்துக் யார் நீத்தார் அவர்கள் எப்படி ஐம்பொறிகளை தவறாமல் செலுத்துவார்களோ அதுபோல இந்த குதிரை வீரர்கள் தம்முடைய அந்த அந்த கைத்தப்படி போனார்கள் அந்த பெருமையே பெருமை என்பதை நான் உணர்வேன் என்பதற்காக போற போக்குல குதிரை செலுத்தி பேசினார் தொடங்குறதுல ஒன்றுதான் குதிரையை பத்தி சொன்னது திக்கு தொடங்குகின்ற பொழுது உடனே எல்லா படையிலும் திரண்டன அப்படி திரண்டபொழுதுலேந்து இருக்கிறார் அந்த அமைச்சருடைய பெயர் என்ன சுமதி என்று பெயர் பெயரை பார்த்த பெண் பெயர் போல இருக்கும் நல்ல சிறந்த மதிநுட்பம் மாண்புமிகு அமைச்சர் அமைச்சர் அந்த அமைச்சர் தான் அருகில் இருக்க தடாதகையினுடைய அருகில் இயக்குவது யாருன்னு கேட்டால் அது சுமதி தான் போறது யானைப்படை குதிரைப்படை தேர்ப்படை காராட்படை இப்படி எல்லாம் அணிவகுத்து போய்கொண்டு பகாராக வைத்திருக்கிறார் அதுல அண்மையில் வந்து சுமதிங்கிறவன் அந்த சுமதியை அறிவுப்படுத்துகிறார் நம்முடைய பரஞ்சோதி முனிவர் அவர் யார் வியாழத்தின் சூழ்ச்சி என்ன அப்படின்னு சூழ்ச்சி சூழ்ச்சி என்ன நினைக்கிற கேட்டா ஒருத்தனை மட்டும் நினைக்கிறான் ஆனா சூழ்ச்சி என்பதற்கு என்ன பொருள் கேட்டா ஆராய்ந்து தெளிதல் என்று அர்த்தம் சூழ்ச்சி என்பதற்கு ஆராயுதல் என்பது பொருள் திருக்குறள் சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது திருவள்ளுவர் என்ன ஆராயுதல் ஏதாவது நிறைவேற்றணும்னா முதல்ல என்ன நன்மை வரும் அது செய்யும் போது எனக்கு என்ன துன்பம் வரும் மேல இன்பம் பெரிதா நாம் பெறுகிறோம் அத்துணிவு தாட்சியை எனவேதான் வியாழ பகவான் தகன் குரு இந்த ஆராய்ச்சியில தெளிந்த முடிவை தருவது வியாழன் தான அந்த போன்று ஆராய்ந்து தெளிதலில் வல்லவன் ஒரு அருமை அந்த சுமதியை அவன் அந்த அறிஞர் பெருமகன் அன்னையே எல்லாருடைய துன்பத்தையும் துடைக்கின்றீர்கள் இந்த ஏழையனுடைய துன்பத்தையும் துடைக்கணும்னு சொன்னான் என்ன கேட்டா திக்கு விஜயம் செய்கிறோம் எந்தவித இடையூறும் இல்லாமல் எல்லா வகையிலும் வெற்றி பெற்று நம் படை திரும்ப வேண்டும் என்றார் அந்த அம்மாவும் அப்படியே ஆகும்பா வருக என்று சொல்லிட்டேன் கிளியை பாதித்துக் கொண்டார் இனி இப்பொழுது அந்த படை புறப்படுகிறது புறப்படுகிறது முதல்ல இங்கேனர் இவங்க தென்புலத்தில் இருக்காங்கல்லவா இந்திய நாட்டினுடைய தென்புலத்தில் பாண்டிய அரசு முதல்ல வடபுலம் சென்றார்கள் வடக்க அதெல்லாம் ரொம்ப சீக்கிரம் முடிக்கிறார் ஏன்னா நாற்பத்தேழு பாட்டில் திக்க வைக்க முடிக்க வரணும் அல்லவா அதனால படபழம் செல்கிறார் இந்த அம்மா படை வருதுன்னு சொன்ன உடனே அவனவனு எதிர்க்கவே இல்லை சரணாகுதின் ஏன்னா எதிர்த்து பயிலில்லை நிச்சயமாக தோல்வி நமக்கு பெறும் எதிர்த்து தோல்வி பெறுவதை விட ஐயா வடியடியோ ஆட்கொண்டால் கொல்லாது அப்படின்ட்டான் சரி அடுத்தது அடுத்தது அடுத்தது அடுத்தது எது அப்படி அப்படி சரணாகதியான என்ன பொருள் கேட்டீங்கன்னா ஆண்டு தோறும் கப்பம் கட்டணும் தனக்கு அடங்கி விட்டார்கள் என்று சொன்னால் ஆண்டுதோறும் கப்பம் கட்டணும் தனக்கு அடங்கலைன்னா போட்டு கொடுக்கணும் அதுதான் திக்கு விஜயத்தில் இருக்குது யார் யார் அடங்குவர் அவங்கெல்லாம் சர்ணாகதின்னா ஒன்னே கப்பா ஆண்டுக்கு உள்ள கப்பம் கட்டணும் ஆனால் அந்த கப்பம் கட்டுறது அப்பயே வந்துட்டு நினைக்கக்கூடாதீங்க சிவசிவ கப்பம் கட்டுவது நாட்டுக்காக இன்னொருத்தன்னு சொல்கிறேன் கப்பம் கட்டுவது நாட்டுக்காகவே தவிர அவ்வளோதான் அதுக்கு மேலே டேஷ் புள்ளி வச்சுக்கணும் அது வீரத்தினுடைய செய்தி அது வீரத்தினுடைய அணிகள் என்னது அதனால யார் தோற்றாரலோ இனி ஆண்டுதோறும் என்னுடைய பாண்டி பேரரசுக்கு இவ்வளவு கப்பம் கட்ட வேண்டும் அப்படின்ட்டுவாங்க இல்லை எதிர்த்தால் வா போர் அப்படிம்பாங்க அதான் திக்குவஞ்சம் பார்த்தா வடபுலத்தில் எல்லாம் வடபுலம் முடிந்தது இந்த கண்டமே முடிந்தது எல்லாம் தராதை பிராட்டியாருக்கு அடக்கம் பாண்டி பேரரசுக்கு அடங்க அம்மாவுடைய பார்த்தாங்க என்னென்ன மேலே சொல்லனர் மேலே என்ன இந்திரன் உலகம் அதற்கு மேலே அயன் உலகம் அதற்கு மேலே திருமாவலகம் படம் போச்சு என்ன செலுத்துவது யார் பராசக்திங்களா சாதாரணமா பெண்ணின்னு பெண்ணா இருந்ததுன்னு சொன்னால் இந்த நாட்டும் படையோட நின்று இது செலுத்துவோல் பெரிய பெருமாட்டி அல்லவா அதனால் மேலே என்ன மேலே செல்லுது படைங்களா இப்போ எல்லா யானையும் மேலே போகமா சுந்தரருக்கு வெள்ளை யானை மேலே போச்சு எல்லா குதிரையும் மேலே போகமா சேரமான் பெருமாளுக்கு போச்சு திருவருளனால நம்ம குதிரைகள் கீழே போனாலே போதும் அல்ல விழுந்துடாமல் ஆளை கவுக்காம போனா போதும் அதுபோல நம்ம யானைகளும் கீழே போனாலே போகும் மேலே ஒன்றும் போகாது ஆனால் சுந்தரருக்கு வந்த யானை வெள்ளை யானை மேற்கென்றது சேரமான் பெருமாளுக்கு இருந்த குதிரை மேலே சென்றது அதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் எனவே அரியவர்களுக்கு இந்த அருமைப்பாடு இருக்குமானால் அரியவரை ஆட்கொள்ளுகின்ற பெருமாட்டிக்கு இருக்காத எனவே சென்றது சென்றால் அல்ல இந்திரகு அவன் உடனே சதாக இருந்துட்டான் அம்மா எங்க மேலே இல்லை நாங்கள் என்ன கப்பம் கட்டின கற்ப விதம் இருக்கு அதையே நீங்கள் பேக்கிறது போனாலும் சரி ஒரே போர் படை முழக்கம் கைலையில் இது மாதிரி வந்து எந்த போர் முழக்கமே இது வரையும் கேட்டதில்லை ரொம்ப அமைதியான இடம் முனிவர்களும் பெருமானும் இருந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் அங்கே என்ன இருக்குன்னு கேட்டால் நந்தியம் பெருமானிருந்து சில சமயங்களில் நான் முன்னே நீ முன்னே வழிபாட்டுக்கு போவாங்க ஒரு தட்டு உட்கார் ஏ கியூவில் வாட்டன் ஏன் முந்திர ஏன் முந்திர ஏன் ஏ வடியில பாப்பா அதுதான் நடிக்கிட்டு இருக்கங்க வேற ஒன்றும் இல்லை என்ன நடக்கும்னு கேட்டால் எல்லாரும் வந்து குவிந்து பெருமானை தான் வணங்கணும்னு நினைப்பாங்க வணங்குறவர்களை நெறிப்படுத்தி நந்தியம்பெருமான் அந்த அமைதிப்படைய தாண்டி போகுது யார் நந்தியம்பெருமான் பார்த்தார் கைலையில கைதை வரலாற்றிலேயே இது மாதிரி ஒண்ணு இல்லையா யானை படையின் அது மண்ணுலகத்திலிருந்து வருதுன்னு சொல்றான் எப்படி வருதுன்னு பார்த்தார் பார்த்தா விலங்குகள் நந்தியம்பெருமான தேற உள்ள போய் பெருமானி இது மாதிரி ஒரு அம்மா தலைமையிலே யார தடாதகையா மதுரையான் பாண்டி நாட்டவங்களா அங்கிருந்து படை வருது ஆட்டுப்படைதான் நினைக்கணும் ஏன்னா திருமருப்படை ஐந்து வரையோடு இந்த நாட்டு தமிழகத்திற்கு தந்த அருட்புடை நம்முடைய தவத்தர் சுவாமியில் உரையக்கூடியது அதனால ஐந்து வரையோடு கூட தமிழகத்திற்கு தொன்னூறு காட்டுப்படையை வழங்கிய அருண்பு நம்முடைய அந்த பணியை அடியாலும் கூட அதை வெளிவரச் செய்த பெருமை நினைக்கிறேன் போகிறான் முருகப்பெருமானை காண்பதற்காக சஷ்டி எல்லாம் வருது பக்கத்தில் நினைக்கலாம் அடுத்த படங்களே இருக்கிறது இருக்கிற அடியவர் ஆறு நாளும் உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி போகும்போது அப்பா நீ எந்த முருகப்பெருமானை காண மட்டும் நிச்சயமா இருக்குமானால் இன்னதி நீனி ராமகிருஷ்ண பரமஸ்வரர் தான் உடனே விழுந்தார் என்று சொல்ற அதுக்கு முன்னரு காட்டுப்படை முன்னோடியாக இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது முருகனை விரும்பி வழிபட சொல்லுகின்ற ஒருவன் எனக்கு முருகனை பெறும் நினைப்பு என்ன வேட்கினர் எனக்கு இந்த பொருள்மே அது வேட்கில்லை முருகப்பெருமானை அடைகின்றனர் இந்த எண்ணம் உனக்கு நிச்சயமா இருக்கனர் இருக்கிற சேவடி படரும் செம்மல் உள்ளமுடு புலம்பிரிந்து உரையும் செலவு நீ நயந்தனையாயின் நிச்சயமாக முருகப்பெருமானை அடைய வேண்டும் என்ற எண்ணம் உறுதிப்பாடா உனக்கு இருக்குமானால் இன்னே பெருவி இன்னைக்கே பெறலான்டா என்று சொன்னது திருவிளையாட்டு पड़ेगा இன்னே பெருவிரி முன்னிய विनयዬ நிறைந்த berimodium என்றார் அதானுங்க நான் பின்வாங்கல இனி எங்க வீட்டுக்கு நான் போகல குருபரமான்றிருக்கிற திருவிடில தான் போவேன் அதான் எனக்கு வேண்டும் என்றார் அப்படியே ஆவி என்கூடி அது திருப் பா திருபரம குண்டத்து உரியன் திருபரம குண்டத்துல இருக்கampா அப்படின்னு நான் அந்த பக்கம் ஆர்க்காட் பக்கம்ங்க திருபரம குண்ட எங்க போறதுன்னு போனு பாப்ப நீ எப்படிப் போறே கண்டியலைவாய் சேரலும் இலைய பண்பு திருச்செந்தூர் போலான் அது ரொம்ப எட்ட இருக்குதுங்க அப்படின்னா உனக்கு ஏதாவது உறவுகிற ஒற்றச்சத்திரத்தில் இருக்க இருக்குதுங்க மூணாவடியில் சொந்த ஒட்டச்சத்திரத்தில் இருக்கனர் அது பக்கத்தில் என்னருக்கு தெரியுமா ஆவி நன்கூடி